ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு அபோஹுதாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி தோடர்களில் ஒருவர் கணவாய் பகுதிக்கு சென்றார் அங்கு சுவையான தண்ணீர் உள்ள குளம் இருந்தது அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மக்களை விட்டு நான் விலகி வந்து இந்த கணவாயில் குடியேறுவேன் இதனை நபி செல்லமாக அணிகி செல்லும் அவர்களிடம் நான் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொண்டார் உங்களை அல்லாஹு மன்னிக்கவும் உங்களை அவன் சொர்க்கத்தில் நுழைய செய்யவும் விரும்புகிறீர்களா அப்படியெனில் அல்லாஹுவின் வழியில் போர் புரியுங்கள் அல்லாஹுவின் வழியில் ஒட்டகையில் ஒரு முறை பால் கறந்து மறுமுறை பால் கறக்கும் நேர அளவுக்கு ஒருவர் போரிட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஆறு ஐந்து ஒன்று இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்